ان الحمد لله ان الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الونون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخطئ دوائر يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الامطار وعدد ورق الاشجار وعدد ما اظلم عليه الليل واشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا ارضن ارض ولا بحر ما في قاعه ولا جبل ما في وعره والصلاه والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله المستن المقدار الذي اضاء القلوب بلامع الانوار وعلى اله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والابكار وجميعيانا الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى قناعي هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انزل مين ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين فقد الله العليم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 மேலும் உத்தம தூதர் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலஹி வசல்லும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளே தங்களுடைய வாழ்க்கையில் முற்று முழுதாக எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் தாபியங்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக சங்கே மிக்க ஜுமாவுடைய நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் மாளிகையில் குழுமே இருக்கும் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ எங்களுக்கு ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அப்படியான விஷயங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதற்கன் எனக்கும் அப்பா உங்களுக்கும் தப்புவாதை கொண்டு வசதியை செய்து கொள்கிறேன் அல்லாஹின் அல்லாஹுடைய மிக பெரும் அருளின் காரணமாக இந்த உலகத்திலே இஸ்லாத்துடைய வருடங்களில் ஆயிரத்தி நாநூற்றி முப்பத்தி நாலாம் புது வருடத்தை எமது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க நாங்கள் இப்பொழுது இஸ்லாமிய புது வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம் மொஹர்ரம் என்ற முதல் மாதத்தை அடைந்திருக்கிறோம் இதே நேரத்திலே இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு என்ற ஆங்கில மாதத்துக்கு நாங்கள் விடை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு என்ற இந்த காலப்பிரிவு முழு உலக மக்களுடைய உள்ளங்களிலும் மிக அச்சுறுத்தலையும் பயத்தையும் உண்டாக்கியிருக்கக்கூடிய ஒரு வருடமாக கருதப்படுகிறது முழு உலக மக்களும் பீதியிலே உறைந்து போயிருக்கிறார்கள் பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு மாதம் இருபத்தி ஒராம் திகதி உலகம் அழியப்போகிறது என்று ஐரோப்பியர்கள் மட்டுமல்லாது இந்த உலகில் வாழக்கூடிய இன மத மொழி வேறுபாடின்றி பெரும்பாலான மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதனை அடிப்படையாக வைத்து தங்களுடைய வாழ்க்கையை இன்று அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் தவிர உள்ள அனைத்து மதத்தினர்களும் அனைத்து நாடுகளைச் சேர்ந்த மக்களும் இந்த கருத்தை நம்பியிருக்கிறார்கள் இந்த வருடம் கடைசி மாதத்திலே இருபத்தி ஓராம் திகதி உலகம் அழிய போகிறது என்ற மிக பெரும் அச்சத்தோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இன்று பத்திரிகைகளிலும் கூட அநேகமான ஊடகங்களிலும் கூட இந்த செய்திகள் பகிரங்கமாக பரத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் முஸ்லீம்கள் இன்று நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் முஸ்லீம்கள் உறுதியாக நம்பியிருக்கிறார்கள் சுயாமத்து நாளுடைய வருகையை பற்றி அல்லாஹே தவிர இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாது அது வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் வாழ்ந்து சென்ற நபிமார்களாக இருந்தாலும் நபிமார்கள் கூட சுயாமத்தினாலுடைய அடையாளங்களை பற்றி எடுத்துச் சொன்னார்கள் சுயாமத்தினாலுடைய வருகைக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து சொன்னார்கள் ஆனால் எந்த திகதியிலே வரும் என்பதனை நவிமார்கள் கூட சொல்லவில்லை ஒரு தலைவர் ஜபீல் அலி இஸ்லாம் அவர்கள் நபி அவர்களிட கேட்கிறார்கள் எப்பொழுது வரும் நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த கேள்வியை கேட்கக்கூடிய உங்களை விட இந்த விஷயத்தில் நான் அறிந்தவனாக இருக்க முடியாது என்னை விட உங்களுக்குத்தான் அது தெரிஞ்சிருக்கும் என்று நபி அவர்கள் தனக்கு தெரியாது என்ற விடயத்தை இந்த இடத்திலே சொல்லிக் காட்டுகிறார்கள் கண்ணியமானவர்களே முஸ்லீம்கள் இதனை நம்பியிருக்கிறார்கள் இந்த குரானுடைய இந்த கட்டளையை குரானுடைய இந்த விஷயத்தை முஸ்லீம்கள் ஹதீஸ்களே சொல்லி இருக்கிறார்கள் சுயாமத்துடைய நாள் எப்படி வரும் சுயாமத்துடைய நாளைக்கு முன்னால் இந்த உலகத்துடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் எப்படியான அடையாளங்கள் தோன்றும் மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான நூற்றுக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி கிராமத்தால்டைய அடையாளங்களை பற்றி எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் அந்த முஸ்லீம்களுடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது குரானும் ஹதீதுமாக இருக்கிறது இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுடைய உணர்வுகளையும் சிந்தனைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது முஸ்லீம்களுடைய அறிவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது அது குரானும் ஹதீசுமாக இருக்கிறது இந்த உலகத்திலே எந்த கருத்து முன்வைக்கப்பட்டாலும் எந்த ஒரு புதிய செய்தி அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அது குரானின் அடிப்படையில் இது சரியானதாக இருக்குமா ஹதீஸின் அடிப்படையில் இது சரியானதாக இருக்குமா என்று அல் குரானையும் ஹதீஸையும் அடிப்படை அளவுகோலாக வைத்து அந்த கருத்துக்கு பதம் பார்க்கக்கூடிய தகுதி முஸ்லீம்களிடத்திலே இருக்கிறது ஆனால் இதற்கு மாற்றமாக மேற்குலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஐரோப்பியர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது அந்த மேற்குலகத்திலே தயாரிக்கப்படக்கூடிய ஒளிவூட் திரைப்படங்களும் அவர்களுடைய விஞ்ஞான ஆய்வையும் நாசாவுடைய தகவல்களும் தான் அந்த ஐரோப்பியர்களுடைய மேற்குலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எந்த தகவலை விஞ்ஞான ஆர்வி என்று அவர்கள் முன்வைக்கிறார்களோ உலகத்தின் யதார்த்தமான உறுதி என்று அந்த ஆய்வு எதனை முன்வைக்கிறதோ அந்த தகவல்களை வெளியிடுகிறதோ அவைகளை வேத நம்பிக்கொள்கிறார்கள் அந்த ஒளிவுட் திரைப்படங்கள் எதனை மையமாக வைத்து திரையிடப்படுகின்றன அந்த விஷயங்களை அந்த மக்கள் நம்பிக்கொள்கிறார்கள் அந்த திரைப்படங்களும் அந்த தகவல்களும் எந்த அவர்களுக்கு வருடத்துக்கு வருடம் எடுத்துச் சொல்கிறதோ இதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களாக தங்களுடைய சிந்தனையை இழந்தவர்களாக மேற்குலக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் அல்லாத உலகத்திலே வாழக்கூடிய மாற்று மதத்தினர்கள் இந்த முறையில் தங்களுடைய சிந்தனையை இழந்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே முஸ்லீம்களிலும் கூட ஒரு சிலர் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இப்படியான கருத்துக்களை ஜீரணிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த உலகத்திலே பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக உலகம் முடியப் போகிறது தியாமத்துடைய நாள் வரப்போகிறது பயங்கரமான இயற்கை அமர்த்தங்கள் உலகத்திலே நடக்க இருக்கிறது என்று அந்த வானவியல் அறிஞர்கள் சாஸ்திரக்காரர்களும் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய நாட்காட்டியிலே அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள் நாகரிகத்திலே வாழ்ந்தவர்கள் மத்திய அமெரிக்காவிலே இந்த உலகத்திலே இருந்து மறைந்த மிக முக்கியமான நாகரிகங்களில் ஒன்று அவர்களுடைய தகவல்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி உலகம் அழிய போகிறது என்று தங்களுடைய நாட்காட்டியிலே அவர்கள் ார்கள்னை அந்த தகவலை அடிப்படையாக வைத்து அந்த வானவியலை படித்தவர்களுடைய அவர்கள் தத்துவத்தை படித்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய சிந்தனையை அடிப்படையாக வைத்து தங்களுடைய சாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்து இந்த கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முழு உலகமும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமிக்கு அல்லாஹை நடும் ஈமான் கொண்ட முஸ்லீம்கள் அல் குரானையும் ஹதீஸையும் நம்பக்கூடிய முஸ்லீம்கள் எந்த பயமும் மற்றவர்களாக எந்த அச்சமும் இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள் கியாமத்துடைய நாள் வருவதற்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது என்ற நம்பிக்கை முஸ்லீம்களிடத்தில் இருக்கிறது ஏனென்றால் எமது மார்க்கம் கியாமத்துடைய வருகையை பற்றி எங்களுக்கு எடுத்துச் சொல்லி வசனங்களிலே தியாமத்து நாள் எப்படி ஏற்படும் என்பதனை பற்றி உரையாடிக் கொண்டிருக்கிறது அடையாளங்களை பற்றி எங்களுக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் கியாமத்து நாளுடைய அடையாளங்களை எங்களுக்கு பெரும்பாலாக இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் முதலாவது கியாமத்து நாளைக்கு முன்னால் வரக்கூடிய சிறு அடையாளங்களாகவும் பெரிய அடையாளங்களாகவும் இன்றி இரண்டு பசதிகளாக எங்களுக்கு பிரிக்கலாம் நூற்று கணக்கான எங்களை கடந்து சென்று விட்ட சிறிய அடையாளங்களாக அறிஞர்கள் அடையாளங்களாக எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலான அடையாளங்களை நாங்கள் கடந்து வந்துவிட்டோம் அந்த அடையாளங்களை பற்றி நாங்கள் அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது பின்னால் நடத்த இருக்கிற மிகப்பெரிய அடையாளங்களாக சொல்லப்படக்கூடிய முக்கியமான அடையாள அந்த நிகழ்வுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் இயற்கை அணி மூலமாக உலகம் அளிக்கப்படுவதற்கு நீண்ட கால இடைவெளி இருக்கிறது என்பதனை எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது தங்களுடைய இதனை எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் முஸ்லீம் பகி முஸ்லீம்களை நாங்கள் பார்க்கிறோம் இது சம்பந்தமாக பல ஹரிஸ்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இடையிலே இருந்து நாங்கள் ஆரம்பிப்போமாக இருந்தால் மிக முக்கியமான அடையாளங்கள் வர இருக்கின்றன அதிலே மிகப்பெரிய அடையாளங்களாக மகதியான இஸ்லாம் இவர்களுடைய வருகை மிக முக்கியமான அடையாளமாக கருதப்படுகிறது அந்த மகதியான இஸ்லாம் அவர்கள் எப்பொழுது தோன்றுவார்கள் என்றால் இந்த உலகத்திலே முஸ்லீம்களுக்கு தலைமைத்துவம் கிடையாது முஸ்லிம்கள் மோதி கொள்ளக்கூடியவர்களாக அரசியலுக்காக ஆட்சிக்காக அதிகாரங்களுக்காக மோதி கொள்ளக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் உலகத்திலே மாற அது மட்டுமல்ல மார்க்கத்தை விட்டு தூரமாக ஆரம்பிப்பார்கள் அவர்கள் மார்க்கத்தை மதிக்காதவர்களாக நடக்க ஆரம்பிப்பார்கள் அரேபியர்களுக்கு மத்தியில் மிகப்பெரும் குழப்பங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் சொல்லிக்காட்டுகிறார்கள் முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு விசேஷமாக அரேபியர்கள் எந்த அளவுக்கு மோதி கொள்வார்கள் என்றால் எந்த அளவுக்கு குறைந்தவர்களாக மாறுவார்கள் என்றால் காபாவுடைய அந்த இடத்திலே அந்த ஹரன் ஷரீபிலே ரசூதுல்லா சொன்னார்கள் அரசருக்கு பிறந்த மூன்று பிள்ளைகள் ஆட்சிக்காக மோதி கொள்வார்கள் என்னுடைய தந்தைக்கு பின்னால் நான் ஆட்சி நான் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் நான் தலைவனாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரே அரசுக்கு பிறந்த அல்லது ஒரே குடும்பத்தில் பிறந்த மூன்று அரசர்கள் மூன்று அலிபாக்கர் யுத்தத்திலே ஈடுபடுவார்கள் எனக்கு ஆட்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த காபாவுக்கு முன்னிலையில் மோதி கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அது மட்டுமல்ல அவர்கள் ஆட்சிக்காக அந்த காபாவின் கீழால் இருக்கக்கூடிய அந்த புதையலை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார்கள் கண்ணியமானவர்களே தாகிரியத்துடைய காலத்திலே இருந்து கீழால் மிகப்பெரும் புதையல் இருக்கிறது நகைகளும் தங்க நாணயங்களும் விலை மதிப்பில்லாத அந்த காபாவுக்கு கீழால் புதைக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரும் புதையராக இருக்கிறது அந்த புதையலை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக அரசு குடும்பத்திலே பிறந்த மூன்று பேருக்கும் அந்த புதையல் கிடைக்க மாட்டாது அவர்கள் மூன்று பேரும் கொல்லப்பட்டு போவார்கள் இப்பொழுது உலகத்திலே என்ன நடக்கிறது அந்நியர்கள் பார்ப்பார்கள் இந்த அரேபியர்கள் இந்த முஸ்லிம்கள் காதாவை சுற்றி வாழக்கூடிய இவர்கள் கூட இந்த ஆபாவை மதிக்கவில்லை இந்த புனித வீட்டை மதிக்கவில்லை என்ற அடிப்படையில் ஹபசாவிலே இருந்து அந்த கருப்பு நிற நீக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலே இருந்து காபாவை நோக்கி ஒரு படை எடுத்து வரப்படுகிறது அந்த படையிலே இருக்கக்கூடிய ஒரு கருப்பு நிறத்தை அடிமை அவன் என்ன செய்வான் சொல்கிறார்கள் அவனுடைய முக அடையாளம் கூட எனக்கு தெரிகிறது அவன் மொட்டை அடித்தவனாக இருப்பான் கட்டையான மனிதனாக இருப்பான் கருப்பு நிறமுடையவனாக இருப்பான் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த கோடாரியின் மூலமாக ஆயுதத்தின் மூலமாக காபா அவன் இடிக்க ஆரம்பிப்பான் அந்த காபாவுடைய ஒவ்வொரு கற்கராக கலத்த ஆரம்பிப்பான் பின்னால் அந்த காபாவுடைய குதையலை அவர்கள் கொள்ளையடிப்பார்கள் கண்ணியமானவர்களே இந்த காபாவின் மீது இருக்கக்கூடிய மதிப்பையும் கண்ணியத்தையும் முஸ்லீம்கள் எப்பொழுது இழந்து அந்த வீட்டை முஸ்லீம்கள் எப்பொழுது அவமதிக்க ஆரம்பிப்பார்களோ பின்னால் அந்நியர்கள் அதனை அவமதிக்க ஆரம்பிப்பார்கள் கண்ணியமானவர்களே இப்படியாக மிகப்பெறும் குழப்பங்கள் அரபு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மாற்றப்பட்டுள்ள முஸ்லீம்களும் இருப்பார்கள் அல்லாவுடைய முஸ்லீம்கள் இருப்பார்கள் அவர்கள் இந்த நேரத்தை எதிர்பார்ப்பார்கள் முஸ்லீம்களை ஒன்றுபடுத்தக்கூடிய முஸ்லிம்களை வழிநாடா கூடிய ஒரு தலைவர் எங்களுக்கு தேவை என்ற அந்த உணர்வு முஸ்லிம்களுக்கு வர ஆரம்பிக்கிறது இந்த நேரத்திலே மதீனாவில இருந்து மக்காவை நோக்கி ஒரு மனிதர் பிரயாணத்தை அந்த மனிதர் தான் மஹதி அலஹிசலாம் என்று ரசோன் அதீதிகாட்டினார்கள் அவருடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும் அவருடைய பெயர் என்னுடைய தந்தையின் பெயராக இருக்கும் அவர் எனது பரம்பரையில் வந்தவராக இருப்பார் அவர் ஒரு செய்ய இருப்பார் முகமது இபுன் அப்துல்லா அல் ஹசனி அல் அலவி என்ற அந்த பரம்பரையில் வந்தவராக நவியவர்களுடைய அந்த புனிதமான பரம்பரையில் வந்த ஒரு மனிதராக அவர் இருப்பார் ரசூதுல்லா இசலா உரையர்கள் ஹதீசரை இன்னும் அந்த மசதி அலி அவர்களுக்கு அந்த நாள் வரும் வரைக்கும் என்ற உணர்வு அவருக்கு இருக்காது எந்த விதமான தசதியும் மற்றவராக ஆளுமை பண்புகள் அற்றவராகத்தான் அவர் இருப்பார் ரசூதுல்லா ஹதீசிர சொல்கிறார்கள் இளைஞர் அடுத்த நாள் மசதியாக பிரகடனம் செய்யப்படக்கூடிய நாளாக இருந்தால் இந்த இரவு அவர் சாதாரண தூங்குவார் விழித்தெழும்பும் பொழுது அவர்களுக்கு தலைமைத்துவத்திற்கு தேவையான ஒரு சமூகத்தை வழிநடாத்துவதற்கு தேவையான தகவைகளும் திறமைகளும் அவர் எழுப்பப்படுவார் அனைத்து விதமான ஆளுமை கொண்டவராக மஹதி அலிஸ்தலாம் அவர்கள் ஒரு இரவிலே அனைத்து விதமான தசதிகளையும் அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லிக்காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல முஸ்லீம்கள் அவரை தேடி வருவார் நீங்கள் எங்களுடைய தலைவராக பதவியேற்க வேண்டும் என்று எல்லா முஸ்லீம்களும் வேண்டிக் கொள்ளக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் என்னால் முடியாது என்று அவர் மறுக்க ஆரம்பிப்பார் வற்புறுத்தலின் காரணமாக காபாவுக்கும் மகா இப்ராஹிமுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நீங்கள் தான் முஸ்லீம்களுடைய என்று முஸ்லீம்களுடைய தலைவர் அந்த இடத்திலே ஒப்பந்தம் செய்யப்படும் பின்னால் மஹதி அலை அவர்கள் முஸ்லிம்களை வழிநடாக்க ஆரம்பிப்பார்கள் அந்த அரேபிய தீப தட்டத்திலே அரபு நாடுகளில் மிகப்பெரும் குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மக்காவிலும் மதியனாவிலும் மிகப்பெரும் குழப்பங்கள் நடக்க ஆரம்பிக்கும் எனவே மஹதி அலிசலாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு முஸ்லீம்களோடு அவர்கள் சாமை நோக்கி பிரயாணத்தை நிற்குவார்கள் கதியமானவர்களே சாம் உடைய பிரதேசம் என்பது இந்த சிரியாவையும் பலஸ்தீனையும் லெபனானையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான ஒரு நிலப்பரப்புக்குத்தான் ஆரம்ப காலத்திலே ஷாம் என்ற பெயர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது அதற்கு மஹதி அலை அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு முஸ்லீம்களுடைய படையோடு அவர்கள் அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்வார்கள் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய யூதர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் யூதர்கள் வெளியேற்றப்பட்டதன் பின்னால் மஹதி அலை அவர்கள் இஸ்லாமிய சிலாபத்துடைய தலைநகராக பைத்துல் முகத்தஸ்தான் முஸ்லீம்களுடைய தலைநகர் என்று இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்படும் அந்த சாம் பிரதேசத்திலே பலஸ்தீனுடைய அந்த மண்ணிலை முகத்த ால் நெருங்க நேரத்திலே முஸ்லீம்களுக்கு ஒரே சிலாபத் நகரம் பிரகடனப்படுத்தப்படும் அந்த வைத்து இருக்கக்கூடிய அந்த பூமி முஸ்லீம்களுடைய தலைநகராக ஆக்கப்படும் வெண்ணி மாணவர்களே இந்த கால இடைவெளியில் முஸ்லீம்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையில் மேற்குலக கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் மிக பெரும் யுத்தங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த யுத்தத்தை பற்றி ஹதீசலே சொல்கிறார்கள் அல் மல் அஹமது மகா யுத்தம் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் ஐரோப்பியர்களுக்கும் மேலேத்தையர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் அந்த பயங்கரமான உலகம் மகா யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும் அந்த யுத்தம் எந்த இடத்திலே நடக்கும் என்பதனையும் ரசோல் அல்லாஹி சல் அல்லா உலக ஹதீசனை எங்களுக்கு இடத்தை சொல்லி காட்டினார்கள் இப்பொழுது சிரியாவாக இருக்கக்கூடிய அந்த சிரியாவுடைய பூமியிலே ஹலவ் என்ற ஒரு நகரம் இருக்கிறது அந்த ஹலவ் என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலே அந்த ஊரிலே கிறிஸ்தவர்களுடைய மேலே செய்ய படை முகாமிட்டு இருக்கும் முஸ்லீம்கள் சிரியாவுடைய அந்த டொமஸ்கஸ் நகரத்திலே மஹதி அலைசலாம் அவர்களுடைய முஸ்லீம்களுடைய படை முகாமிட்டு தங்கியிருக்கும் அந்த நேரத்திலே மிக யுத்தம் மூலம் முஸ்லிம்களுக்கும் இடையில் நடக்க ஆரம்பிக்கும் அந்த யுத்தம் தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு நடக்கும் நவியவர்கள் சொல்லி காட்டினார்கள் முஸ்லீம்களுடைய படையை மூன்று வசதிகளாக பிரித்து காட்டினார்கள் நவியவர்கள் சொன்னார்கள் அந்த கிறிஸ்தவர்களோடு முஸ்லிம்களுடைய அந்த முஸ்லீம்களுடைய படையின் மூன்றில் ஒரு பகுதி அவர்களோடு மோத ஆரம்பிப்பார்கள் அந்த யுத்தம் பயங்கரமானதாக இருக்கும் அந்த முஸ்லீம்களுக்கு தாக்கல் அவர்கள் திரும்பி ஓடிவிடுவார்கள் நவியவர்கள் சொன்னார்கள் இவர்கள் மிக மிக மோசமானவர்கள் முஸ்லீம்களுடைய படையின் இரண்டாவது மூன்றில் ஒரு பகுதி அவர்கள் அந்த கிறிஸ்தவர்களோடு யுத்தத்திலே இறங்குவார்கள் அவர்கள் சஹீதாக்கப்படுவார்கள் சொன்னார்கள் மிகச்சிறந்த சுகதாக்களாக அவர்கள் முஸ்லிம்களுடைய கடைசி பகுதியினர் பகுதி நதியவர்கள் சொன்னார்கள் இவர்களும் பயங்கரமான யுத்தத்தில் இறங்குவார்கள் அவர்களுக்கு வெற்றி கொடுக்கப்படும் அந்த கிறிஸ்தவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் அந்த மேற்குலக கிறிஸ்தவர்கள் தோற்று ஓட ஆரம்பிப்பார்கள் கண்ணியமானவர்களே இப்படியாக அந்த யுத்தத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மேற்குலகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த யுத்தத்திலே நான்காவது தினத்திலே முஸ்லீம்களுக்கு மிக பெரும் வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான் கண்ணியமானவர்களே இதற்கு அடுத்ததாக என்ன நடக்கும் அல்லாஹ் அலையன் அவர்கள் இதனையும் சொல்லிக் காட்டினார்கள் இதற்கு அடுத்ததாக மஹதி அலை இஸ்லாம் அவர்களுடைய இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய அந்த படை எழுபது நபர்களை கொண்ட அந்த படை இஸ்தாம்புல் நகரத்தை அந்த நகரத்தை நோக்கி அவர்கள் படையெடுக்க ஆரம்பிப்பார்கள் அந்த நகரம் இந்து துருக்கியுடைய மிக முக்கியமான நகராக இருக்கிறது இந்து துருக்கி நாடு ஒரு முஸ்லீம் நாடாக இருக்கிறது இஸ்தாம்பு நகரம் மிக முக்கியமான நகராக இருக்கிறது முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த யுத்தங்களின் போது அந்த நகரத்தை அந்த துருக்கி நாட்டை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றிக்கொள்வார்கள் இந்த மசா யுத்தம் முடிந்ததன் பின்னால் முஸ்லிம்களுடைய படையை மெஹதி அலை சலாம் அவர்கள் எழுபது ஆயிரம் நபர்களை கொண்ட அந்த படையை கொண்டு அந்த இஸ்தாம்புல் நகரத்தை கைப்பற்றுவதற்காக அவர்கள் என்பதனை சொல்லிக் காட்டினார்கள் அந்த யுத்தம் எப்படி நடக்கும் என்றால் முஸ்லீம்கள் அந்த நகரத்தை வெற்றி கொள்வார்கள் திரும்ப பெற்றுக் ஆனால் முஸ்லீம்கள் ஆயுதங்களை பாதிக்க மாட்டார்கள் முஸ்லிம்கள் சொல்வார்கள் அந்த கிறிஸ்தவர்களுடைய கடல் அப்படியே முழு கடிக்கப்படும் இரண்டாம் தடவையாக தடவையாக இந்த லா இலாக சொல்வார்கள் அவர்களுடைய தலைப்படை முறியடிக்கப்படும் மூன்றாவது முறையாக சொல்வார்கள் அந்த கிறிஸ்தவர்களுடைய முழு படையும் தோற்கடிக்கப்படுவார்கள் அழிக்க எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த நகரத்துடைய வரைபடம் எப்படி இருக்கும் என்பதனையும் சொல்லிக் காட்டுகிறார்கள் இந்த உலக வரைபடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இஸ்தாம்பு நகரம் என்பதை இரண்டு பகுதியாக இருக்கின்றன ஆசிய சண்டத்தையும் ஐரோப்பா சண்டத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த நதி இஸ்தாம்பு நகரத்தை ஊடடுத்து செல்கிறது இஸ்தாம்பு நகரத்துடைய ஒரு பகுதி ஐரோப்பா கண்டத்திலும் அடுத்து அந்த பகுதி ஆசியா கண்டத்திலும் இருக்கிறது நவியவர்கள் சொன்னார்கள் ஒரு நகரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா அந்த நகரத்துடைய ஒரு பகுதி கடலிலே இருக்கிறது இன்னொரு பகுதி தரையிலே இருக்கிறது அந்த புஸ்தீனியா என்ற அந்த நகரத்தை முஸ்லீம்கள் வெற்றி கொள்வார்கள் என்று ரசூதுல்லாஹல்ல அந்த யுத்தத்தை பற்றி எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் வெண்ணியமானவர்களே அந்த யுத்தம் முடிந்ததன் பின்னால் முஸ்லீம்கள் வெற்றியடைந்ததன் பின்னால் ரசூதுல்லா அந்த முஸ்லீம்கள் பங்கு வைக்க ஆரம்பிப்பார்கள் அந்த யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு கிடைத்த பொருட்களை அவர்கள் தங்களுடைய வாக்களை அந்த ஆயுதங்களை ஆரம்பிப்பார்கள் இந்த ஹதீஸ்களை பார்க்கும்போது நாடு முன்னால் நடக்கக்கூடிய அந்த யுத்தங்களிலே முஸ்லீம்கள் குதிரையில் பிரயாணம் செய்வார்கள் வாக்களை பாதிப்பார்கள் என்று நவியர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த அறிவுகளை அடிப்படையாக வைத்து ஒரு சில உலகிறார்கள் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் தியாமத்துடைய நாள் நெருங்கி வர வர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் அப்படியே முறியடிக்கப்பட்டு போய்விடும் நவீன ஆயுதங்கள் இவைகள் செயலிழந்து போய்விடும் நாங்கள் பார்க்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இணைய தரமாக இருந்தாலும் அல்லது தொலைக்காட்சியாக இருந்தாலும் வானொலியாக இருந்தாலும் தொலைபேசி சேவையாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் ஒலி அணைகளை மையமாக வைத்துத்தான் உலகத்திலே இந்த தொழில்நுட்பம் கட்டியெழுப்பதுறை நெருங்கக்கூடிய நேரத்தில் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் என்றும் நதியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த சூரியநிலை இருந்து காந்த புயல்கள் வீச ஆரம்பிக்கும் அந்த சூரியனிலிருந்து மிக பெரும் கொந்தளிப்பு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த காந்த புயலின் காரணமாக சூரியனுடைய காந்த சக்தியின் மூலமாக இந்த பூமியுடைய வளிமண்டலம் பாதிக்கப்படும் அது மட்டுமல்ல இந்த விஞ்ஞானிகளுடைய கருத்து இருக்கிறது நீக்கிறது நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பூமியுடைய சுற்றுப்பாதையை ஊடகத்து செல்லக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்திகள் முறியடிக்கப்படும் வளிமண்டலம் பாதிக்கப்படுகிறது பூமியுடைய காந்த சக்தியின் மூலமாக ஒளி அலைகளின் மூலமாக கட்டியெழுப்பூடிய அனைத்து தொழில்நுட்பங்களும் அதன் மூலமாக செயலிழந்து போய்விடும் என்று இந்த விஞ்ஞானிகளும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இவைகளின் அடிப்படையில் இந்த முஸ்லீம்கள் யுத்தத்தை முடித்துக் கொண்டதன் பின்னால் தங்களுடைய வாக்களை வாழ் என்று ஆயுதத்தை அவர்கள் பாதிப்பார்கள் ஏனைய நவீன ஆயுதங்கள் கிடையாது அணுகுண்டுகள் கிடையாது இவைகள் அந்த அந்த கும்ப்யூட்டரை மையமாக வைத்து அந்த சாதனத்தை மையமாக வைத்து தான் உலகத்திலே இன்று இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்கள் அனைத்தும் அதன் மூலமாக இயக்கப்படுகிறது அது மட்டுமல்ல நவீன தொழில்நுட்பம் அனைத்தும் இன்று அந்த கம்ப்யூட்டரிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அது செயலிலிருந்து போகக்கூடிய நேரத்திலே உலகத்திலே இன்று இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் அனைத்தும் அப்படியே செயலிழந்து போய்விடும் என்று அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கண்யமானவர்களே சொல்கிறார்கள் சிதறவிக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்களுக்கு ஒரு செய்தியை சொல்வான் முஸ்லீம்கள் அவர்கள் ஆறுதலாக நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சைத்தான் ஒரு பிரகடனத்தை ஒரு வதந்தியை பரப்புவான் தாம் உடைய பிரதேசத்திலே தட்ஜால் வெளிப்பட்டு விட்டால் உங்களுடைய வீடுகளை கொள்ளையடிக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லீம்களுக்கு மத்தியில் பரத்தப்பட ஆரம்பிக்கும் இந்த செய்தியை கேட்டதோடு மனதி அழைத்தலாம் அவர்கள் என்ன செய்வார்கள் வந்திருக்கக்கூடிய இந்த வதந்தி இந்த செய்தி உண்மையானதா பொய்யானதா என்பதை நிரூபிப்பதற்காக பார்ப்பதற்காக பத்து வீரர்களை அவர்கள் அனுப்புவார்கள் அவர்கள் குதிரையிலே பிரயாணம் செய்வார்கள் அந்த பத்து வீரர்களும் பத்து குதிரைகளில் தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிப்பார்கள் நவீர்கள் அதித்திலே சொன்னார்கள் இன்னும் அஸ்மாவும் வாழ்வான குஜோலியும் அந்த தஜாலுடைய செய்தி உண்மையானதா என்று அதனை பார்க்க செல்லக்கூடிய அந்த பத்து வீரர்களுடைய பெயரும் எனக்கு தெரியும் அவர்களுடைய தந்தைமார்களுடைய பெயரும் எனக்கு தெரியும் அது மட்டுமல்ல எந்த குதிரையில் அவர்கள் ஏறி பிரயாணிப்பார்களோ அந்த குதிரையில் நிறம் கூட எனக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் அலை அவர்களிடத்தில் வந்து இதற்கு பின்னால் முஸ்லீம்களுக்கு உலகத்திலே விரோதிகள் கிடையாது அந்த கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களின் மூலம் ஒடுக்கப்படுவார்கள் மேற்குலகம் முஸ்லீம்களுடைய சக்தியின் மூலமாக வீழ்த்தப்படும் இதற்கு பின்னால் வருகிறது மஹதி அலை சலாம் அவர்கள் முஸ்லீம்களுடைய தலைவராக ஏழு வருடங்கள் கலீபாவாக அவர்கள் பதவியேற்ற இந்த யுத்தத்தை முடித்துக் கொண்டதற்கு தங்களுடைய தலைநகரத்தை அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்வார்கள் முஸ்லீம்கள் அந்த பலஸ்தீனிலே வாழ ஆரம்பிப்பார்கள் அந்த பிரதேசத்திலே முஸ்லீம்கள் வாழ ஆரம்பிப்பார்கள் அந்த பலஸ்தீனு பூமி அந்த தலைநகராக கட்டி எழுப்பப்படும் இந்த நேரத்தை நவியர்கள் சொன்னார்கள் வளமாக்கப்படக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கள் தங்களுடைய தலைநகராக அதனை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்காவும் மதீனாவும் வீழ்ச்சி காண ஆரம்பிக்கும் மக்காவுடைய மதிய தெருக்கள் எல்லாம் வெறிச்சோடி போக ஆரம்பிக்கும் நவியவர்கள் சொன்னார்கள் எந்த என்றால் ம உள்ள வரும் நாய்கள்ருபியுடையிலே சிறுநீர் கழிக்கும் இதனை பார்ப்பதற்கு ஆள் கிடையாது மக்காவில இருக்கக்கூடிய மதீனாவில இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் அந்த சாலை நோக்கி பிரயாணத்தை அவர்கள் ஆரம்பித்து ஏனென்றால் அங்கு தான் முஸ்லீம்களுடைய தலைநகர் கட்டியெழுப்பது பகதி அழைத்தலாம் அங்கே இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் முஸ்லீம்கள் அங்கே வாழ ஆரம்பிப்பார்கள் இப்படியாக அந்த யுத்தங்களுக்கு பின்னால் ஏழு வருடங்கள் மிக நிம்மதியான காலமாக மிக சொகுசான காலமாக முஸ்லீம்கள் மன அமைதியோடு வாழ ஆரம்பிப்பார்கள் இப்பொழுது அந்த காலத்திலே ஏழு வருடங்கள் முடியக்கூடிய அந்த தருவாயில் உலகத்திலே தத்ஜால் வெளிப்பட ஆரம்பிப்பான் சலாஹ்மன் அவர்கள் குராசான் என்ற அந்த பிரதேசத்திலே இருந்து இந்து உலகத்தின் வரைபரத்திலே மத்திய ஆசியா உஸ்பெகிஸ்தான் கஜகிஸ்தான் போன்ற அந்த நாடுகள் இருக்கக்கூடிய அந்த குராசானுடைய பிரதேசத்திலே இருந்து தத்தால் வெளிப்பட ஆரம்பிப்பான் தத்ஜால் வெளிப்பட்டதோடு யூதர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அவர்களுடைய தலைவர் அந்த தஜ்ஜாராகத்தான் இருக்கிறான் யூதர்கள் அவனோடு சேர்ந்து கொள்வார்கள் அதாவது அஸ்பகான் என்ற நகரத்திலே இருந்து யூதர்கள் அந்த தஜ்ஜாருடைய படையிலே சேர்ந்து கொள்வார்கள் அஸ்பகான் என்ற நகரம் இன்று ஈரானாக இருக்கக்கூடிய அந்த ஈரானுடைய மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக அஸ்பகான் என்ற அந்த நகரம் கருதப்படுகிறது இன்று அந்த நகரத்திலே ஐம்பது ஆயிரம் யூதர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரசூ சொன்னார்கள் அந்த நகரத்திலே இருந்து தத்தாலுடைய படையிலே கிட்டத்தட்ட எழுதர்கள் அந்த நகரத்திலே இருந்து தஜ்ஜாடை பின்துயர்ந்து செல்வார்கள் அழிப்பதற்காக தடை எடுத்து வர ஆரம்பிப்பார்கள் கண்ணியமானவர்களே கிறிஸ்தவர்களோட யுத்தம் முடிந்து இப்பொழுது முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் பயங்கரமான யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது அந்த கிறிஸ்தூதர்களுடைய தலைவராக தஜால் இருப்பான் முஸ்லீம்களுடைய தலைவராக மசதி அலை அவர்கள் இருப்பார்கள் அந்த தஜ்ஜா என்ன செய்வான் தன் படையை கூட்டிக் கொண்டு உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரமாக தன்னுடைய பிரயாணத்தை மக்காவுக்குள்ளே நுழைய முடியாது அதே சொன்னார்கள் மதீனாவை நோக்கி தஜால் தன்னுடைய படையோடு தன்னுடைய பரிவாரங்களோடு வருவான் உகது மலையிலே ஏறு நின்று மசூது நபவியை அவன் பார்ப்பான் பார்த்த அந்த யூதர்களை நோக்கி தன்னுடைய படையை நோக்கி அந்த தஜ்ஜால் கேட்பான் அத்தவுல மாளிகை உங்களுக்கு தென்படுகிறதா என்று தன்னுடைய படையை நோக்கி அந்த தஜ்ஜால் கேட்பான் இந்த வாசகம் நவியவர்கள் சொல்லி காட்டினார்கள் தன்னுடைய படையை பார்த்து அந்த தஜ்ஜால் கேட்பான் இந்த வெள்ளை மாளிகை உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறதா என்று தஜ்ஜால் கேட்பான் இந்த வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையாது என்றால் ியமானவர்களே இன்று உண்மையானது என்பதனை எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது மசிதன் நபரி வானத்திலே இருந்து அந்த மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் வெள்ளையாக அந்த நபதி காட்சியளிக்கிறது இதன் காரணமாகத்தான் அந்த தஜ்ஜா கேட்பான் இந்த வெள்ளை மாளிகை உங்களுக்கு தென்படுகிறதா என்று அவன் தன்னுடைய படையிடத்திலே கேட்பான் என்றாலும் அந்த படையினால் மதீனாவுக்குள்ளே நுழைய முடியாது மலக்குமார்கள் விரட்டி அடித்து விடுவார்கள் மதினாவுக்கு பாதுகாவலர்களாக வால இந்திய மலக்குமார்கள் பின்னால் அந்த தஜ்ஜா படை முஸ்லீம்கள் தங்களுடைய முகாமைக்கூடிய முஸ்லீம்களுடைய தலைநகர் அந்த ஹிதாபத்துடைய தலைநகர் நோக்கி ஜெருசலம் நகரை நோக்கி இந்த படை அப்படியே திரும்பிச் செல்ல ஆரம்பிக்கும் எந்த மசிதிலே இருக்கிறார்களோ எந்த மலையிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்தை அவர்கள் அப்படியே முற்றுகையிட்டுக் கொள்வார்கள் முஸ்லீம்கள் மிகப்பெரும் கஷ்டத்துக்கு ஆளாக்கப்படுவார்கள் மஹதி அலை அவர்கள் தலைவராக இருப்பார்கள் என்றாலும் மிகப்பெரும் இக்கட்டான ஒரு நிலைமை முஸ்லீம் அந்த நேரத்திலே உருவாக ஆரம்பிப்போம் அந்த யூதர்களும் படையும் முஸ்லீம்களை சுற்றி வளைப்பார்கள் முற்றுகையிட்டு இருப்பார்கள் முஸ்லீம்கள் இருப்பார்கள் மசிதுக்குள்ள இருப்பார்கள் வெளியே வர முடியாது முஸ்லீம்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள் இதனை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தஜாலாக இருந்தாலும் அவனோடு நாங்கள் யுத்தத்திலே இறங்க வேண்டும் என்று முஸ்லீம்கள் தயாராகி கொண்டிருப்பார்கள் அடுத்த நாள் காலையில் சுகவுடையொழுக்கு பின்னால் நாங்கள் யுத்திலே இறங்குவோம் எங்களுடைய தாக்குதலை ஆரம்பிப்போம் என்று முஸ்லீம்கள் முடிவெடுத்திருப்பார்கள் மகதி அரைத்தலாம் முடிவெடுத்திருப்பார்கள் கண்ணியமானவர்களை அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அடுத்த நாள் காலை சுகவுடைய நேரத்திலே தொழுகைக்காக எதாமது சொல்லப்படும் மகுதி அரைத்தலாம் அவர்கள் சுகவுடைய தொழுகையை நடாத்துவதற்காக முசல்லாவுக்கு வருவார்கள் முன்னாள் வருவார்கள் அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள் இரண்டு மருத்துமார்களுடைய இரக்கைகளிலே கைகளை வைத்துக் ஈசா அலிசலாம் அந்த இடத்திற்கு இறங்குவார்கள் அந்த ஈசா அலை அவர்கள் சிவப்பு நிறத்திலான இரண்டு ஆடைகளை அணிந்தவராக மனக்குமார்களுடைய கைகளை பிடித்தவராக அந்த மஸ்ஜிது உடைய மினாராவிலே வந்து இறங்குவார்கள் இறங்கி வந்து மஸ்ஜிதுக்குள்ளே வருவார்கள் அவர்கள் வருகை தந்ததோடு முஸ்லீம்கள் சொல்வார்கள் நீங்கள் எங்களுக்கு தொழுகை நடாத்த வேண்டும் நீங்கள் நவியாக இருக்கிறீர்கள் லாம் அவர்களும் அப்படியே தொழுகை நடாத்த ஆரம்பித்தவர்கள் அப்படியே திரும்பி வர ஆரம்பிப்பார்கள் இதனை பார்த்த ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இல்லை நான் உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவனாக வந்திருக்கிறேன் என்னால் உங்களுக்கு தொழுகை நடத்த முடியாது முஸ்லீம்களுடைய தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று மகதி இஸ்லாம் அவர்களுடைய முதுகு பக்கத்திலே கையை வைத்து தள்ளுவார்கள் நீங்களே தொழுகையை நடத்த வேண்டும் உங்களுக்காகத்தான் இசாமத் சொல்லப்பட்டது என்று ஈசா இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இப்பொழுது தொழுகை அந்த நேரத்திலே முடிந்ததன் பின்னால் அந்த இடத்திலே முடிந்ததன் பின்னால் முஸ்லிம்கள் மசிதை திறந்து கொண்டு வெளியே வந்து பார்த்தால் தத்ஜாலுடைய படை வெளியிட காத்திருப்பார்கள் முஸ்லீம்களை அளிப்பதற்காக அவர்கள் தயாராக அவர்கள் இறங்கி இருக்கக்கூடிய செய்தி அந்த தத்ஜாலுக்கு தெரியாது என்பதற்காக வேண்டி விசேஷமாக வானத்திலே இருந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை கண்டன தண்ணீரிலே உப்பு எப்படி கரை கண் பார்வைக்கு போகிறதோ அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எந்த காவிர்க்கும் உயிர் முடியாது அந்த அளவுக்கு மிக பெரும் சக்தியை அவர்களுக்கு அல்லா கொடுப்பான் இப்பொழுது முஸ்லீம்களுடைய படைக்கு தலைவராக ஈசா அலை அவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த யூதர்களுடைய படைக்கு தலைவராக யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் மிக பெரும் யுத்தம் வெடிக்க ஆரம்பிக்கிறது நவீர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த யூதர்களை காட்டிக் கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த யூதர்கள் விரட்டி விரட்டி கொல்லப்படுவார்கள் அவர்கள் மலையின் பின்னால் போய் ஒழித்துக் அந்த மழை சொல்லும் முஸ்லிமே எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான் அவனை வந்து நீ கொள்ள வேண்டும் மரத்துக்கு பின்னால் ஒளிவார்கள் அழிக்கப்பட ஆரம்பிப்பார்கள் சொன்னார்கள் என்றாலும் அல்ல என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரத்தை தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கொடுக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரம் யூதர்களுடைய மரமாக இருக்கிறது இன்று இஸ்ரேலே நாங்கள் பார்க்கிறோம் அந்த நாட்டிலே மரம் நடுக்கை திட்டம் என்ற அடிப்படையில் இந்த மரத்தை ஆயிரக்கணக்கான மரங்களை அவர்கள் நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியும் ஒரு யுத்தம் நடக்க இருக்கிறது அந்த யுத்தத்திலே எல்லா மரங்களும் எல்லா ஜட பொருட்களும் கொடுக்கும் ஆனால் இந்த மரத்தை தவிர என்று நவியர்கள் சொல்லி இருப்பது அவர்களுக்கு தெரியும் எனவே மரநடுக திட்டம் என்ற ஆயிரணக்கான மரங்களை அவர்கள் நாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் வெண்ணி மாணவர்களே இப்படியாக அந்த யூதர்கள் தேடி தேடி கொள்ளப்படுவார்கள் ஈசாலை அவர்களுடைய மூச்சு காற்று பரக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவிர்களும் கொல்லப்படுவார்கள் இப்படியாக அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஈசா அலை தேடிச் செல்வார்கள் ஓடிக்கொண்டே இருப்பான் அவர்கள் விரட்டி கொண்டே இருப்பார்கள் இதுவரைக்கும் என்றால் பாபு என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலிலே இருக்கிறது இன்று அந்த இடத்திலே இஸ்ரேல் ஒரு ராணுவ முகாமை கட்டியிருக்கிறது ஒரு ராணுவ மையத்தை இஸ்ரேல் இன்று அந்த இடத்திலே கட்டி வைத்திருக்கிறது அந்த பாபு என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திற்கு தக்ஜால் வந்ததோடு லாம் அவர்கள் வந்து தக்காலே கொலை செய்து விடுவார்கள் பின்னால் யூதர்களுடைய தொல்லையும் முடிந்து விடுகிறது முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் நடந்த அந்த யுத்தத்தில் அந்த யூதர்கள் அப்படியே கொல்லப்பட்டு போவார்கள் கண்ணியமானவர்களே கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டார்கள் என்றாலும் கிறிஸ்தவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் உலகத்திற்கு வருவார்களோ அந்த நேரத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களாக மாறிவிடுவார்கள் இன்று கிறிஸ்தவர்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கை என்னவென்றால் வெகு சீக்கிரமாக இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஒரு அறிவித்தல் பழகையை நாங்கள் பார்க்கிறோம் என்று அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள் கணிமாவர்களே நாங்களும் அதனை விரைவில் வர இருக்கிறார்கள் வந்து என்ன செய்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது நபி அவர்களை சொல்லி ார்கள்ிவ மதம் பூண்டோடு அழிக்கப்படும் சிலுவைகள் உடைக்கப்படும் பன்றிகள் கொண்டொழிக்கப்படும் என்று காலமும் நாங்கள் கடவுளாக கடவுளின் மகனாக நாங்கள் நினைத்து வணங்கிக் கொண்டிருந்தவர் இவர் கடவுள் கிடையாது அந்த திருத்துவ கொள்கை பிளையானது என்ற அந்த உண்மையை கிறிஸ்தவர்கள் விலங்கிக் கொள்வார்கள் அவர்களை நவியாக ஏற்றுக்கொள்வார்கள் முஸ்லீம்களாக மாறிவிடுவார்கள் இந்த விஷயத்தை அல்லாஹ் குரானிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் நாளைக்கு முன்னால் ஈசாலை அவர்களை கடவுளாக ஏற்றிருக்க கூடிய அனைத்து நவியவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் ஒரு சாதாரண மனிதன் அபுதுல்லாஹி வர சுகு அல்லாஹுடைய அறிவை தூதர் என்ற விஷயத்தை கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த யூதர்கள் மாத்திரம் விரோதிகளாக இருப்பார்கள் அந்த நடக்கக்கூடிய அந்த யுத்தத்திலும் அந்த யூதர்கள் பூண்டோடு அழிக்கப்படுவார்கள் கண்ணியமானவர்களே இதற்கு பின்னால் நவி ஈசா அலை அவர்கள் நாற்பது வருட காலம் உலகத்திலே வாழ்வார்கள் முஸ்லீம்களை வழி நடத்துவார்கள் நவீர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே அப்படியான ஒரு காலம் இதுவரைக்கும் தோன்றியிருக்காது அந்த அளவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக குதூகலமாக முஸ்லீம்கள் வாழ ஆரம்பிப்பார்கள் எந்த அளவுக்கு பொழியப்படும் என்றால் வானம் தன்னுடைய பரத்தத்துடைய வாசல்களை திறக்க ஆரம்பிக்கும் பூமி தன்னுடைய பரத்தத்துடைய வாசல்களை திறக்க ஆரம்பிக்கும் எந்த என்றால் ஒரு மாதுளம் பழம் அந்த காலத்திலே மரத்திலே முளைக்கும் மரத்திலே தூங்கக்கூடிய அந்த மாதுளம் பழத்துடைய பிரமாண்டம் எப்படி இருக்கும் என்றால் நவியவர்கள் சொன்னார்கள் அந்த மாதுளம் பழத்தை முஸ்லிம் சாப்பிடுவார்கள் சாப்பிட்டதன் பின்னால் அந்த மாதளம் பணத்துடைய தோலை ஒரு கூடாரமாக அடித்து அதன் கீழால் முஸ்லீம்கள் நிழல் பெறுவார்கள் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான படங்களை உலகத்திலே அல்லா உருவாக்க ஆரம்பிப்பான் மிக பெரும் சொகுசாக நிம்மதியாக சந்தோஷமாக மன அமைதியோடு முஸ்லீம்கள் வாழ ஆரம்பிப்பார்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லா நவீச அலை அவர்களுக்கு சொல்வான் நவியே இப்பொழுது நான் உலகத்திற்கு ஒரு கூட்டத்தை அனுப்ப மூத் என்று சொல்லப்படக்கூடிய பயங்கரமான ஒரு கூட்டத்தை நான் அனுப்ப போகிறேன் நீங்கள் அவர்களோடு உங்களால் எனவே நீங்கள் பாதுகாப்பாக ஒளித்து கொள்ளுங்கள் தன்னுடைய தோழர்களோடு அந்த மலையிலே ஒளிந்து கொள்வார்கள் அந்த உலக தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அவர்கள் கொண்டு வருவார்கள் பேசிக் கொள்வார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் நாங்கள் கொண்டொழித்து விட்டோம் இந்த உலகம் எங்களது கைகளிலே இருக்கிறது இதற்கு அடுத்த கட்டமாக விண் உலகத்தையும் எமது கீழ் கொண்டு வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய ஈட்டிகளின் மூலமாக அம்புகளின் மூலமாக வானத்தை நோக்கி அவர்கள் எரிய ஆரம்பிப்பார்கள் அதெல்லாம் மலக்குமாறு சொல்வா மருத்துவார்களே வரக்கூடிய ஈட்டிகளையும் அம்புகளையும் பிடித்து அதனுடைய நுனி பகுதியில் இரத்தத்தை தோய்த்து நீங்கள் கீழே திருப்பி அனுப்புங்கள் இப்பொழுது அந்த அம்புகளும் ஈட்டைகளும் திரும்பி வரக்கூடிய நேரத்திலே இவர்கள் நினைப்பார்கள் வானத்திலே உள்ளவர்களையும் நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம் இந்த அகிலத்திலே எங்களை விட்டால் ஆள் என்ற இருமா அந்த அந்த எக்ஜூ மசூத் என்ற கூட்டத்தினர்கள் உலகத்திலே அநியாயம் செய்ய ஆரம்பிப்பார்கள் நவியவர்கள் ஹரித்திலே சொன்னார்கள் ஒரு ஆட்டை அவர்கள் அந்த அந்த கூட்டத்தினர் நடந்து வரும் ஒரு ஆறு முன்னாள் குறுக்கிட்டால் அவர்கள் கப்பலிலே பிரயாரணம் செய்ய மாட்டார்கள் தோணியிலே பிரயாரம் செய்ய மாட்டார்கள் என்பதற்காக அந்த ஆட்சை குடித்து முடித்து விடுவார்கள் அந்த ஆட்சை குடித்ததன் பின்னால் அந்த இடத்தை அவர்கள் கடந்து வருவார்கள் இந்த அளவுக்கு மிகப்பெரும் சக்திகளை கொண்ட ஒரு படைப்படமாக அவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார் கண்ணியமானவர்களே இப்போதுலாம் அல்லா இடத்திலே துவா செய்வார்கள் மிக பெரும் சிரமமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது இவர்களை அழிக்க வேண்டும் உடனடியாக அந்த கூட்டத்தினருக்கு மத்தியில் ஒரு வைரஸ் பரவ ஆரம்பிக்கும் நபியவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய கழுத்து பகுதியில் இருந்து அதனை தாக்கக்கூடிய உடம்பை தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு வைரஸ் பரவ ஆரம்பிக்கும் உடனடியாக ஒரே நேரத்தில் எல்லோரும் கொல்லப்பட்டு போவார்கள் பின்னால் ஒரு மழை பெய்யும் அந்த மலையின் மூலமாக முழு பூமி சுத்தமாக ஆக்கூடும் இதற்கு பின்னால் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ ஆரம்பிப்பார்கள் அதற்கு பின்னால் மரணிப்பார்கள் இப்படி காலம் சென்று கொண்டிருக்கும் போது உலகத்திலே முஸ்லீம்களும் இருப்பார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத காவிர்களும் இருப்பார்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் கொஞ்சம் காலம் செல்லக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்துடைய முடிவுக்கான மிக பெரும் அடையாளம் அதுதான் முஸ்லீம்களும் காவிர்களும் ார்கள்ித்திலே வளமையாக எந்த பகுதியில இருந்து கொள்வார்கள் உலகம் முடிய போகிறது உலகம் அழிக்கப்பட போகிறது எல்லோரும் ஈமான் கொள்ள ஆரம்பிப்பார்கள் நவியவர்கள் சொன்னார்கள் எப்பொழுது உலகத்திலே சூரியன் மேற்கில இருந்து உதித்துவிட்டதோ அதற்கு பின்னால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீ ஒரு பாவியாக இருந்தால் பாவியாகவே மரணிக்க வேண்டும் காவிராக இருந்தால் காவிராக மரணிக்க வேண்டும் அதற்கு பின்னால் யாருடைய சௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாள் கண்ணியமானவர்களே சூரியன் உதித்ததன் பின்னால் வரக்கூடிய வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த பிராணி வெளிவந்து உலகத்திலே காவிர்கள் யார் முஸ்லீம்கள் யார் என்று ஒருவிதமான அடையாளத்தை அவர்களுடைய முகத்திலேயிலும் மூக்குடைய பகுதியிலே இருந்து இப்படியாக ஒரு கோட்டை அந்த மிருகம் முஸ்லீம்களுடைய முகத்திலும் முகத்திலும் அது இட ஆரம்பிக்கும் அதற்கு பின்னால் காவிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் காவிர்களாகவே இருப்பார்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களாகவே இருப்பார்கள் இதற்கு பின்னால் உலகம் அளிக்கப்படக்கூடிய வரப்போகிறது இப்பொழுது அல்லா என்ன செய்வார் உலகம் அளிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தை அந்த பயங்கரத்தை முஸ்லீம்கள் சந்திக்க கூடாது முஸ்லீம்களால் தாங்கிக் முடியாது அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு காற்றை அல்லா அனுப்புவான் அந்த காற்று முஸ்லீம்களுடைய மேனிகளிலே படக்கூடிய நேரத்திலே எல்லா முஸ்லீம்களும் இயற்கையாக மரணம் அடைவார்கள் அவர்கள் மரணித்து போய்விடுவார்கள் இதற்கு பின்னால் முதலாவது ஆரம்பிக்கும் இந்த பூமி சுக்குநூறாக இந்த பூமி அப்படியே மாற்றப்பட ஆரம்பிக்கும் சூரியன் தன்னுடைய பிரகாசத்தை இழந்துவிடும் நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் வானத்திலே இருந்து விழ ஆரம்பிக்கும் கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கும் அந்த கடல் கொதிக்க ஆரம்பிக்கும் பூமி வெடிக்க ஆரம்பிக்கும் மிக பயங்கரமான அனர்த்தங்கள் உலகத்திலே நடக்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக உலகம் அப்படியே அளிக்கப்படுகிறது கண்ணியமானவர்களே எமது மாற்றம் உலகம் எப்படி அளிக்கப்படும் என்பதற்கான கட்டம் கட்டமாக வருடம் வருடமாக எங்களுக்கு நிகழ்வுகளை சொல்லி தந்திருக்கிறது இதனை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திலே சொல்லித்தரப்பட்ட சொல்லப்பட்ட அனைத்து கருத்துக்களும் கண்ணியமானவர்களே இவைகள் கற்பனை கதைகள் அல்ல மீடியாக்கள் வந்த கதைகள் அல்ல பத்திரிகையில் சொல்லித் தந்திருக்கிறார்கள் ஒவ்வொன்றாக ஆதாரம் காட்டினால் நேரம் அதிகமாக செல்லும் என்ற அடிப்படையில் சுருத்தமாக விஷயம் மாத்திரம் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது இமாம் முஸ்லீம் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே இமாம் அகமூது அம்பல் இமாம் திருமதி இமாம் இபு மாதா இமாம் போன்ற உலமாக்க தங்களுடைய நூற்களிலே மிக விரிவாக ஐயாமத்துடைய நாளில் அடையாளங்களை எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் கன்யமான வருகிறேன் எமது மார்க்கம் எங்களுக்கு இதனை சொல்லி தந்திருக்கிறது எனவே இன்று மீடியாக்களும் யூத கிறிஸ்தவர்களும் உலகம் அழிய போகிறது அடுத்த மாதம் அழிய போகிறது இருபத்தி ஓராம் திகதி அழிய போகிறது என்று அவர்களுடைய பிரச்சாரங்களை நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அவைகளை நாங்கள் தீரணிக்க தேவையில்லை இன்னும் நீண்ட காலம் உலகம் அழிக்கப்படுவதற்கான நீண்ட கால இல்லை இருக்கிறது மகதி அலை ஏழு வருடங்கள் இருப்பார்கள் ஈசா அலை நாற்பது வருடங்கள் இருப்ப இந்த நவீன தொழில்நுட்பங்களையும் நவீன ஆயுதங்களையும் எங்களால் நம்பி வாழ முடியாது அல்லாவிட நம்பிக்கை கொண்டவர்களாக உண்மையான எப்பையினையும் உண்மையான தவக்குறையும் உண்மையான பக்குவ உண்மை முஸ்லீம்களாக உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் இதன் மூலமாகத்தான் கியாமத்து முன்னால் நடக்கக்கூடிய பயங்கரமான குழப்பங்களில் இருந்து எங்களால் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எனவே அல்லாஹ் இந்த உலகத்திலே உண்மை முஸ்லீம்களாக வாழ்ந்து வரலிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக